தலைப்பு பதினேழு இளவரசால் வந்த இடரென்று அறிந்து ஆற்றொணா துயரில் அரசன் ஆழ்தல் அவ்வோசையை சபாமண்டபத்தில் மந்திரி முதலானவர்கள் சூழ சிங்காதனத்தின் மேல் வீற்றிருந்த மனு சக்கரவர்த்தி ஆனவர் கேட்டு மாதர்கள் காலில் அணிந்த சிலம்போசை கேட்ட மாதவர் போலவும் அழுகுறல் ஓசை கேட்ட அந்தனர் போலவும் சண்டை இறைச்சலை கேட்ட சர்ச்சனர் போலவும் புலி முழக்கம் கேட்ட புல்வாய் போலவும் திடுக்கிட்டு திகைப்படைந்து சிங்காதனத்திலிருந்து பெருங்காற்றால் அடியற விழுந்த பனைமரம் போல் கீழே விழுந்து மூர்ச்சையடைந்து சிறிது நேரம் சென்று தெளிந்து எழுந்து உடல் நடுங்கி உள்ளம் பதைத்து உயிர் சோர்ந்து நா உலர்ந்து கண் கலங்கி நடை அதிவேகமாக அரண்மனை வாசலுக்கு வரும் முன் வாயிற்காப்போன் அரசனுக்கு எதிரே அஞ்சி அஞ்சி வந்து அடியில் விழுந்து எழுந்து ஆண்டவரே அரண்மனை வாயிலில் கட்டியிருக்கிற ஆராய்ச்சி மணியை ஒரு தலையீற்று பசுவானது தன் கொம்பினால் அடித்து ஓசை உண்டாக்கியது என்று விண்ணப்பம் செய்ய அது கேட்டு அரசன் விரைவில் வந்து அவ்வாராய்ச்சி மணியின் அருகே உடல் மெலிந்து முகம் சோர்ந்து கண்ணீர் சொரிந்து கதறி நிற்கின்ற பசுவை கண்டு சாவியாய்ப்போன தன் பயிரை கண்ட தரித்திரனைப் போல் மனம் நைந்து நைந்துருகி நொந்து நொந்து வருந்தி ஐயோ சாதுவான இந்த பசுவுக்கு என்ன துன்பம் நேரிட்டதோ இதன் குறையை இன்னதென்று மதித்தறிந்து கொள்ள வல்லமையில்லாதவனாக இருக்கின்றேனே பதைத்து தம் அறியில் அச்சத்துடன் நிற்கின்ற அமைச்சர்களை பார்த்து எனக்கு புகழும் புண்ணியமும் மென்மேலும் வருவிக்கின்ற உங்கள் மந்திரித்துவம் நன்றாயிருந்தது உங்கள் அஜாக்கிரதையினால் அல்லவோ இந்த பசுவுக்கு ஏதோ ஒரு குறை நேரிட்டது என்று கோபித்து பார்க்க அது கண்டு அச்சம் கொண்ட மந்திரிகளுள் அப்பசு துயரப்படுவதற்கு காரணம் இன்னது என்று முன்னே அறிந்தும் அரசனிடத்தில் சொல்லுவதற்கு அஞ்சியிருந்த ஒரு மந்திரியானவன் இனி இதை நாம் மறைத்து வைத்தாலும் வேறொருவரால் வெளிப்படும் ஆதலால் நாமே அறிந்த மட்டில் அறிவிப்போம் என்று எண்ணி அரசனை வணங்கி தலைவனே உமது புத்திரன் இன்று ஏறிப்போன ரதத்தின் சக்கரத்தில் இளங்கன்று ஒன்று எதிரே குதித்து வந்து அகப்பட்டு இறந்து விட்டது அந்த கன்றை ஈன்ற இந்த பசுவானது ஆறாத்துயர் கொண்டு ஆராய்ச்சி மணியை அசைத்தது என்று சொன்னான் அச்சொல்லானது வெந்த புண்ணில் வேல் உருவியது போல் மணிஒலி கேட்டு இருந்த செவிகளின் உள்ளே சென்று உருவி சுருக்கிட்டு வெதுப்பவிழ்ந்து விஷம் தலைக்கு ஏறினார்போல வேதனை அடைந்து அஞ்சு புலனும் அறிவும் கலங்கி பஞ்ச பிராணனும் பதை பதைத்து ஒடுங்க பேச்சு மூச்சில்லாமல் சோர்ந்து கிடந்து அருகிலிருந்த அமைச்சர்கள் செய்த சாந்தோபசாரத்தினால் சோர்வு நீங்கி அப்பசுவை அடிக்கடி பார்த்து பார்த்து கண்ணீர் கடல் வெள்ளம் போல் பெருகவும் நெருப்பில் விட்ட நெய்யை போல் நெஞ்சம் உருகவும் ஐயோ இந்த பசுவுக்கு இப்படிப்பட்ட துக்கம் உண்டாவதற்கு நானே முக்கிய காரணமாக இருந்தேனே தன் கன்றுக்கு அபாயம் ஒன்றும் இல்லாதிருக்கினும் சுபாவத்திலே காணும் தோறும் கதறி உருகுகின்ற அன்பை உடைய இந்த பசுவானது தன் கன்று இறந்து கிடக்கின்றதை கண்டபோது எப்படி உருகியதோ என்ன பாடுபட்டதோ கன்று சமீபத்தில் இராமல் சற்றே இருக்கினும் பார்த்து பார்த்து பதைக்கின்றதும் அம்மா அம்மா என்று அலறுகின்றதுமாகிய சுபாவ செய்கைகளை உடைய கன்று இறந்து கண்மறைவிற்கிடக்கின்றதை எண்ணி எப்படி பதைக்கின்றதோ ஐயோ அடிக்கடி அலறுகின்றதே புலி முதலான துஷ்ட மிருகங்களில் ஒன்று எதிர் முன் சென்று தன் உயிரை கொடுத்தாயினும் கன்றின் உயிரை காக்க வேண்டுமெனும் கருத்துள்ள பசுவுக்கு இறந்த கன்றை எதிர்கண்டபோது எப்படி உயிர் பதறியதோ சிவசிவ சிறுகன்று தேற்காலில் அகப்பட்ட போது எப்படி துடித்ததோ என்று எண்ணுந்தோறும் என் உள்ளம் பகீரென்று பதைக்கின்றதே இந்த பசுவானது குள்ளனை கொண்டு ஆழம்பார்க்க வந்தது போலவும் பேய தெய்வம் பிள்ளைவரம் கேட்க வந்தது போலவும் கொள்ளை ஆள்காட்டியை கூலி கேட்க வந்தது போலவும் விழலினிடத்து நிழலுக்கு வந்தது போலவும் என்னை கொண்டு தன் துயரை தீர்த்து கொள்ள எண்ணியல்லவோ இவ்வாராய்ச்சி மணியை அசைத்து இவ்விடத்து நிற்கின்றது இதற்கு என்ன செய்வேன் யமன் கையில் அகப்பட்ட உயிர் எந்த விதத்தாலும் திரும்பாதென்று உலகத்தார் சொல்லும் உறுதியான வார்த்தை வீண் போக முன்னொரு காலத்தில் நமது நகரத்தில் ஓர் அந்தணன் ஈன்ற சிறுவன் அகாலத்தில் மரணமடைய அது பற்றி அவ்வந்தனன் துயர் தமது சமூகத்தில் வந்து சிவநெறி திரம்பாமல் செங்கோல் செலுத்துகின்ற உமது காவலை கடந்து அகாலத்திலே அந்தகன் வந்து இரவும் பகலும் தவம் செய்து யான் அருமையாகப் பெற்ற ஒரு பெயரான புத்திரனை உயிர் கொண்டு போனானே தலைவனே இது தகுமோ என்று முகமும் மனமும் சோர்ந்து முறையிட்டு அது கேட்டு மனமுருகி நொந்து சிவபெருமான் திருவடியன்றி மற்றொன்றிலும் மனம் வையாத தமது வல்லமையால் யமலோகத்தில் இருந்த உயிரை மீட்டு கொண்டு வந்து முன்னிருந்த உடலில் விட்டு அவ்வந்தனனை மகிழ்ச்சி செய்வித்து அன்று தொட்டு யமனை தாம் உள்ள வரையிலும் தமது நகரத்திலும் நாட்டிலும் வரவொட்டாமல் செய்த என் குல முதல்வராகிய சைவ சோழரைப் போல அவ்வளவு பெரிதான காரியம் செய்யாவிடனும் இப்பசுங்கன்றின் உயிர் ஒன்றை மாத்திரமானாலும் மீட்டுக் கொடுக்க வலியற்றவனாக இருக்கின்றேனே அவமிருத்து நேரிட்ட போது சஞ்சீவகரணி என்னும் தெய்வத்தன்மையுள்ள மருந்தை கொடுத்து பிழைப்பிக்கச் செய்த என் குல தலைவர்களில் சிலர் போல் அம்மருந்தையாயினும் பெற்று கொள்ளத்தக்க தவம் செய்தேனோ தமது அஜாக்கிரதையினால் பிற உயிர்களுக்கு கெடுதி நேரிட்ட போது அது பொறாமல் தம் உயிரை விட்ட சில அரசர்களைப் போல என் அஜாக்கிரதையினால் நேரிட்ட இப்பசுங்கன்றின் முடிவை கேட்டறிந்த நான் உயிரையாயினும் விட்டேனோ அந்நிய தேசத்து அரசர் குற்றஞ்செய்தோரை கொலை செய்தாரென்று கேட்டாலும் குற்றம் வந்ததென்ன கொலை செய்ததென்னு கொலை நடுங்குகின்ற நல்லோர்கள் மரபில் பிறந்தனான் குற்றம் வரவும் கொலை செய்யவும் அரசு செலுத்தி அந்த நல்லோர்கள் இயல்புக்கு நாணமுண்டாகத்தானோ வீட்டின் வாயிலில் வெள்ளருக்கு பூத்தது போல தோன்றினேன் நாம் அரசாட்சி செய்ய ஏற்பட்ட நாள் தொட்டு இந்நாள் வரையிலும் எவ்வுயிரும் எவ்விதத்திலும் யாதொரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து மகிழ்ந்திருக்க நீதியுடன் முறை செங்கோல் செலுத்தி வரும்படி சிவானுகிரகம் பெற்றோமே என்று ஒரு நாழியைக்கு முன்வரையிலும் எனக்கு உண்டாயிருந்த மனக்களிப்பையெல்லாம் மண்ணில் கவிழ்த்தேனே நாமும் பழிபாவங்களுக்கு பயந்தே அறநெறி தவறாது அரசு செலுத்தி வருகிறோம் பழைய தரித்திரனுக்கு பணம் போல் நமக்கு சிவானு கிரகத்தால் ஒரு சிறுவன் பிறந்தான் அவனும் கற்றவர் மகிழ கல்வி கேள்விகளில் நிறைந்து பண்பும் பருவமும் உடையவன் ஆனான் இனி நமக்கென்ன குறை என்று எண்ணி எண்ணி இருமாப்படைந்தேனே புத்திரப்பேறு பெற்று புனிதனானோம் பூரித்திருந்தேனே நமது புத்திரன் இளவரசு பட்டத்துக்கு ஏற்றவன் ஆனான் இனி கல்யாணம் செய்விப்போம் என்று கனவு கண்டிருந்தேனே நமது புத்திரன் நற்குணங்களை உடையவனாக இருக்கிறான் பெற்றெடுத்த நமது பேர் கொண்டு வருவான் என்று மனோராச்சியம் பண்ணி மகிழ்ந்திருந்தேனே